சச்சிதானயணே நமோ வேதாந்தியாட்சிணே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 சவஸ்தம் நருச்சு ஜன்மஜராஜேத்து சத்த அமத்தம்சூவோரே அமத்தம்சூவிந்த சுரம் ஜகத்தேத்து ஜகத்ச சேத்து படிச்சுட்டு இருந்தபோது முடிஞ்சுடுத்துன்னு நினைக்கிறேன் கடைசி வகுப்பு இப்போ ஜகத்தேத்து ஜமுத்தாரணேத்துவது அசம்பேதாரண சேத்துவத் வர்ணாசிரமா ஜகதே ஏஷ சேத்து விதரம் லோகாநாள் அசம்பேதய இது ஷ்ரே இதுக்கரம் பார்த்துருக்கோம் அதாவது சமூகத்தினுடைய உயர்வை நன்மையை முன்னிட்டு அதில் எல்லாம் குழப்பங்கள் சம்பேதம்னு சொன்னால் குழப்பம் கன்ஃபியூஷன் நல்ல வேற்றுமை ஏற்பட்டு விட்டது அப்படின்னு குழப்பம் ஏற்படாமல் இருப்பதற்கு அறவாழ்க்கையே வழங்கியிருக்கிறார் இதுக்கு தான் நான் வந்து பகவத்கீதை இன்ட்ரடக்ஷன் ஆதிசங்கரருடையதை கோட் பண்ணியிருக்கேன் போன வகுப்பில் ஆக இந்த சமூகம் வந்து சரியாக இருக்குது உலகத்தில் சிருஷ்டி இருக்குது எல்லோரும் நம்ம பிறந்தாச்சு நிம்மதியாக வாழணும் அப்போ அதுக்கு தர்மம் வேணும் அதில் ஒரு ஒழுங்குப்பாடு வேணும் ஆசிரமம்னால் ஆசிரமத்தில் மார்னிங் டு நைட்டு ஒரு ரொட்டீன் வேணும் இல்லையா இல்லாட்டி குழப்பம் நிறையா வரும் தேவையில்லாமல் சும்மா உட்காந்துருந்தால் நிறைய கன்ஃபியூஷன்லாம் வரும் அப்போ மார்னிங் டு நைட்டு ரொட்டீன் இருக்குது ஆசிரமத்தில் எல்லோரும் இந்த ரொட்டீனை ஒபே பண்ணணும் அப்படி பண்ணிகிட்டு இருந்தால் பேசுகிறதுக்கு நேரம் கொடுத்தா தானே சும்மா உட்காந்துட்டு அங்கங்கே உட்காந்து பேசுகிறதுக்கு வம்பு பண்ணுறதுக்கு நேரம் கொடுத்தா தானே அவனுக்கு அவன் வேலை இருந்தால் அவனுக்கு டைம் எங்கே இருக்க போகிறது ராகத்வேஷத்தை வளர்க்குறதுக்கு அவகாசமே தரப்படாது விருப்பு விருப்புகளை தொ உண்டாக்கிறதுக்கு வாய்ப்பே தரக்கூடாது அதுதான் பகவானுடைய ஆஜை கட்டளை ஏஷ ஆதேஷா ஏஷ உபதேச ஏ ஷா வேதோ பனிஷத் ஏ ததனுஷாசனம் ஏவமுபாசித்தவ்யம் ஏவமுச்சை ததுபாஸ்யம் ஏன்னா நமக்கே செல்ஃப் டிசிப்ளின் வேணும் மார்னிங் டு நைட்டு ந நம்ம ஒழுங்காக இருந்துட்டோம்னா நமக்குள்ளே கன்ஃப்யூஷன் வராது எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க அது இருக்கவே இருக்காது ஆக இண்டிவிஜுவலுக்கும் கன்ஃப்யூஷன் வரக்கூடாது சொசைட்டிலையும் கன்ஃப்யூஷன் வரக்கூடாது தனி மனிதனுக்கும் குழப்பம் வரக்கூடாது சமூகத்திலும் குழப்பம் ஏற்படக்கூடாது ஆகவே தனி மனிதனும் சமூகமும் விருப்பு விருப்புகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இறைவன் நமக்கு என்ன கட்டளை இட்டு இருக்கிறாரோ அதை சாஸ்திரங்களில் அற வழியில் கொடுத்துருக்கார் அதுக்கு பேர் தான் பேர் தாரயத்தீ இது தர்ம தாரணாத் தர்ம இத்யாஹு தர்மேண விதிருத்தா பிரஜா எஸ் சாத் தாரணசம்யுக்தா ச தர்ம இத்தி நிச்சயா மகாபாரத்தில் ஒரு இடத்துல வருது இந்த ஸ்லோகம் அதாவது இந்த வாழ்க்கையவே காலையிலேந்து மார்னிங் டு நைட் அப் டு டெத் பெட் இந்த தர் எது நம்மளை வந்து மனஷாந்தியை தாங்கிறதோ அதுக்கு பேரு தர்மம்னு பேர் தாரணாத் தர்ம இத்தி ஆகு தாரணாத்துனால் என்னென்ன சாந்தி தாரணாத் அமைதியை விருப்ப வெறுப்புலாம் இல்லை அமைதியை தாங்குவதற்கு பெயர் அறம் தனி மனித மன அமைதிக்கும் சமூகத்தின் மன அமைதிக்கும் காரணமாக இருக்கின்ற எண்ணங்கள் சொற்கள் செயல்கள் இவைகள் அறம் என்ற சொல்லால் அழைக்கப்படும் விருப்பு வெறுப்பற்ற சீரான வாழ்க்கையே அறம் என்ற சொல்லால் அழைக்கப்படும் அதை உருவாக்கினவர் அவர்தான் ஜகத இந்த படைப்பின் அணையாக இருப்பவர் படைப்பு எல்லாம் மீறி போச்சுன்னா படைப்பை வந்து சரி பண்ணிவிடுவார் அதுக்கு தான் அவதாரம் எடுக்கிறார் இந்த படைப்பு வந்து சாம ச ஒழுங்காக போயின்னு இருக்கிற வரைக்கும் ஓகே அதில் ஓவரால் டிஸ்டபன்ஸ் வந்து விடுத்தோம்னா திரும்பவும் அதை சரி பண்ணுறதுக்கு வந்துடுவார் எதா எதாஹி தர்மஸ கிளானியர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸை ததா ஆத்மானம் அகம் சாதுனாம் பரித்ராணாய துஷ்கிருத்தாம் விநாசாய தர்மசம்ஸ்தாபனார்த்தாயகே யுகே சம்பவாமி யுகே யுகேனா தத்ததவசரேன்னு அர்த்தம் அங்கங்கே தேவைப்படுற போது அங்கங்கே எப்போனாலும் அவதா அவதாரம் ஓயாமல் நெகிழ்ந்து கொண்டிருக்குங்கிறது பாகவதம் எந்தெந்த இடத்துல தேவையோ அந்தெந்த இடத்துல அது நடந்துட்டுருக்கும் ஏதோ தசாவதாரமெல்லாம் இல்லை அவதாரா அனந்தா இங்கே ஒரு இடத்துல ப்ராப்ளம் இருக்கும் அங்கே ஏதோ சரி பண்ணிட்டுருப்பார் ஏற்கனவே சென்ற வகுப்பிலையும் சொன்னேன் இயற்கையின் சென்ற வகுப்பில் சொன்னேன்னா தெரியல இயற்கையின் ஒழுங்குப்பாட்டுக்கு இடையூறு நேருகின்ற பொழுது இயற்கையே தன்னுள் இருந்து ஓர் பெயர் ஆற்றலை தோற்றுவித்து இயற்கையின் ஒழுங்குப்பாட்டிற்கு இடையூறாக இருக்கின்ற அம்சங்களை நீக்கிவிடுகிறது அதற்கு பெயர்தான் அவதாரம் அது ஒரு சின்ன லெவலில் நடக்கலாம் பெரிய லெவல்லையும் நடக்கலாம் இப்போ நம்ம கண்ணில் வந்து ஏதாவது தேவையில்லாத ஃபாரின் மெட்டீரியல் உள்ளே போயிடுதுன்னு சொன்னால் கண்ணில் ஜலம் தோன்றி கண்ணில் இருக்கக்கூடிய அந்த அழுக்க வெளியில் அனுப்பிச்சி விடுறது அது மாதிரி ஒரு சிஸ்டம் டிஸ்டர்ப் ஆகிடுதுன்னு சொன்னால் அந்த சிஸ்டத்தை சரி பண்ணுறதுக்கு ஒரு தத்துவம் வரும் வெளிப்படும் நம்ம உடம்புலேயே எவ்வளோ இருக்குது இம்யூனிட்டின்னு சொல்கிறோம் எதிர்ப்பு சக்தின்னு ஒன்று சொல்கிறோம் நம்ம உடம்புல ஏதாவது வந்துவிடுத்துன்னு சொன்னால் உடம்புக்குள்ளே இருக்கிற எதிர்ப்பு சக்தியே தோன்றி அந்த தேவையில்லாத ரிமூவ் பண்ணிவிடுறது அது மாதிரி இந்த நேச்சரில் ஒன்று இருக்குது யாராவது சமூகத்தில் குழப்பம் விளைவிச்சா அந்த குழப்பத்தை அது நீக்கிறதுக்கு அதுக்கிட்ட ஒரு சக்தி இருக்குது நம்ம நினச்சிட்டு இருப்போம் வரலையே வரலையேனு அது எப்போ வரணுமோ அப்போது வரும் இப்போ வந்து நமக்கு எதாவது வந்துடுறது ஏதாவது எனது ஏதாவது டிசீஸ் வருது டிசீஸ் வந்து அந்த டிசீஸ் க்யூர் ஆகிறதுக்கு டைம் ஆகிறதே அது மாதிரி தான் இந்த பிரபஞ்சம் அது வந்து சின்ன லெவல் இது பெரிய மாபெரும் சிருஷ்டியில் பெரிய லெவலில் நடக்கிறது அண்ட வெளியின் உண்டை பிறக்கம் அளப்பரும் தன்மை வளப்பெறும் வளப்பெறும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்றழில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தனங்கிறார் மாணிக்க நுண்ணிழை கதிரின் மின்னணு புறைய இதை பார்த்தா நம்மளாம் ஒன்றுமே இல்லை இன்சிக்னிஃபிகண்ட் ஆகா அதை கட்டுப்பாட்டில் வச்சுட்டே இருக்கார் பகவான் மீறி போகாமல் பார்த்துட்டுருக்கார் எல்லாம் ஃப்ரீடம் கொடுக்குறார் எல்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் ஃப்ரீடம் கொடுக்குறாங்க இல்லையா ஆனால் அந்த ஃப்ரீடத்தை அவங்க எவ்வளோ எக்ஸ் அவங்க மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ஓவராக வர ஆரம்பிக்கும் எல்லாம் வர ஆரம்பிக்கும் எய்ட்ஸ் எப்படி வந்தது அதுதான் அந்த இதில் இருக்கிறது தெரியும் நீ வரமுறையை மீறினே நீ நினைக்கலாம் வரமுறையை மீறி ஹாப்பியாக இருக்கலான்னு இருக்க விடாது அது தர்மத்தை மீறி சந்தோஷமாக இருக்கலான்னு யாராவது நினச்சா தர்ம தேவத்தை சும்மா இருக்காது பார்த்துட்டே இருக்கும் ஒரு அடி அடிக்கும் பெருசாக அடிச்சிடும் அதனால் தர்மம் வந்து அவ்வளோ உயர்ந்தது அதனால தான் தர்ம தேவத்தை கிட்டே எப்போவும் அடக்கமாக இருக்கணும் பகவான் தர்ம ரூபமாக இருக்கார் இந்த பிரய நியத்தியை நமகான்னு சைவாகமத்தில் பூஜை பண்ணுறோம் நியத்தியை நமகா அப்படின்னா இந்த இந்த ஆர்டர் ஆஃப் நேச்சர் இந்த நேச்சரில் ஒரு ஆர்டர் இருக்குது அந்த ஆர்டர் ஏதாவது டிஸ்டர்ப் ஆகிடுதுன்னா அந்த ஆர்டர் என்ன பண்ணோம்னா அந்த ஆர்டரை சரி பண்ணிக்கிற ஒரு ஆர்டர் அந்த ஆர்டருக்குள்ளே இருக்குது அதுதான் ஜகத சேதுஹூ அதுதான் அதுக்கு அதுக்குத்தான் சிஸ்டம் வச்சுருக்க வர்ணம் ஆசிரமம் எல்லாம் வந்து நீ இந்த வேலையை பண்ணு நீ இந்த வேலையை பண்ணு உன்னோட சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இது உன்னோடைய இண்டிவிஜுவலாக நீ உன்ன மனசை நல்லா வச்சுக்கிறதுக்கு இது உன்னோடய ரெஸ்பான்சிபிலி ஆ ஆசிரம தர்மங்கள் வர்ண தர்மங்கள் இதெல்லாம் இதுக்காகத்தான் வைக்கப்பட்டது அதுதான் சொல்கிறார் சேத்துவத்து வர்ணா சேத்துவத்து சேத்துஹூ எப்படி சேத்துவத்துன்னு விட்டார் கரையை போல அதாவது இந்த இது கரைன்னு சொல்கிறோம் பாலம்னு சொல்கிறோம் இப்போ வந்து கடலுக்கு கரை கட்டினது யார் நம்ம வேணால் டேம் கட்டுறோம் அது போன வகுப்பில் சொல்லியிருக்கேன் அதாவது தண்ணீர் போயின்ண்டே இருக்குது இங்கிருந்து இந்த ஆற்றங்கரையில் போயின்ண்டே இருக்கு இவ்வளோ ஜலம் போகிறது இத்தனையும் அங்கே ஒரு இடத்துல தேக்கி வச்சுருக்கோம் அணை கட்டியிருக்கோம் அந்த அணையை வச்சுட்டு என்ன பண்ணுறோம் அதை ப்ராப்பராக இரிகேஷன் பர்பஸ்க்கு போயின்ட்டுருக்கு அதை போய் யாராவது டிஸ்டர்ப் பண்ணால் என்ன அது மாதிரி அந்த மாஸ் லெவலில் அதாவது என்னதுன்னா ப்ராட் லெவலில் திங்க் பண்ணி பார்க்கணும் எல்லாரும் இண்டிவிஜுவலாக செல்ஃபிஷாக இருக்கிறதுனால தான் சொசைட்டி டிஸ்டர்ப் ஆகுது செல்ஃப் என்ன பண்ணணும்னா ரெஸ்பான்சிபிலிட்டோம் இருக்கணும் இந்த அக்கௌண்டபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டியை பற்றி படித்தாலே வித்தியாசமாக இருக்குது அக்கௌண்டபிலிட்டிக்கு நான் ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்கேன் அக்கௌண்டபிலிட்டிக்கு என்ன வித்தியாசம் அக்கௌண்டபிலிட்டின்னா நீ உங்கள்கிட்ட கொடுத்த வேலையை நீ பண்ணி கொடுத்துருவேன் அதை கூட நீ பண்ணலைன்னா உன்கிட்ட அக்கௌ அக்க அக்கௌண்டபிலிட்டி இல்லைன்னு அர்த்தம் ஆனால் நான் கொடுத்த வேலையை நீ இன்னும் பொறுப்பாக பண்ணுறேன்னு வச்சுக்கோ சுவாமிஜி இன்னும் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் நீ கொஞ்சம் ஐடியாஸ் கொடுத்து அதை நீ அது உன்னோடய வேலையாக நினச்சிண்டு ஓனர்ஷிப் எடுத்துண்டு நீ பண்ணிடேன்னு வச்சுக்கோ ஏன் அதுக்கு பேர் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டியும் இருக்கணும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கணும் ரெண்டும் கிடையாது எனக்கு சொசைட்டி எல்லாம் கொடுக்கணும் நான் ஒன்றும் அக்கௌண்டபிலிட்டியாகவும் இருக்க மாட்டேன் வேலையும் ஒழுங்காக பண்ண மாட்டேன் ரெஸ்பான்சிபிளும் பண்ண மாட்டேன்னா சொசைட்டி எப்படி உருப்படும் அதுக்காக சில பேர் சஃபர் பண்ணணும் அப்போ அவன் ஹெல்த் அஃபெக்ட் ஆகும் அவன் ஹெல்த் அஃபெக்டாகிற புண்ணியம் யாருக்கு போய் சேரும் புண்ணியம்னு சொன்னேன் பார்ப்போம் விபரீத அர்த்தத்தில் சொன்னேன் இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு லீவ் பண்ணணும் இது சின்ன குழந்தையாக இருக்கிறவரை சொல்லிக் கொடுக்கணும் நீ வந்து யூஆர் யுஆர் இந்த பார்ட் ஆஃப் சொசைட்டி யு மஸ்ட் பி அக்கௌண்டபிள் யு மஸ்ட் பி ரெஸ்பான்சிபிள் இது அப்பா அம்மா சொல்லிக் கொடுக்கணும் அப்பா அம்மா அப்படி இருக்கணும் அப்பா அம்மாவும் படம் செம்பாச்சுன்னு ஊற சுத்தின் இருந்தா எப்போ பார்த்தாலும் அர்த்தம் காமம் அர்த்தம் காமம் அர்த்தம் காமம் நோ தர்மான்ன சொசைட்டி எப்படி உருப்பிடும் ஆஹா அர்த்த காமத்துக்கே தர்மம் வேணும் ஆசிரமத்தில் சாப்பாடுன்னா அந்த சாப்பிடற நேரத்துக்கு தான் சாப்பிடணும் ஆள் ஆளுக்கும் ஒரு ஒருத்தன் இஷ்டத்துக்கு சாப்பிட்டு இருந்தால் கரண்டியாவின் என்ன ஒன்றுவான் கிச்சனில் தூக்கி எறிவான் இல்லாட்டி அந்த மாதிரி சிஸ்டம் கொண்டு வரணும் எந்த நேரம் வந்தாலும் சாப்பாடு போடுறதுக்கு ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணணும் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அதாவது நான் பிறந்தாச்சுனாலே எனக்கு நிறைய பொறுப்பு வந்து விடுறது வயசு வரைக்கும் தான் பொறுப்பு இருக்கலாம் அப்பா அம்மாவுக்கு நம்ம பொறுப்பு அவ்வா என்ன பார்த்துக்கிறா பொறுப்பாக அதுலேயும் எனக்கு பொறுப்பை புரிய வைக்கணும் அந்த அஞ்சு வயசுக்குள்ளேயும் அப்பா அம்மா அது ரெஸ்பான்சிபிள் அப்பா அம்மாவோட ரெஸ்பான்சிபிள் அப்பா அம்மாவோட பொறுப்பு அது அமெரிக்கா மாதிரி இண்டிவிஜுவல் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது இன் இண்டிவிஜுவல் தான் அங்கே இம்பார்ட்டன்ஸ் அமெரிக்காவில்லாம் அதனால்தான் இவ்வளோ சஃபர் ஆகுது இண்டிவிஜுவல் ரைட்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் இப்போ வர வர என்ன சொல்லிகிட்டு இருக்கா தெரியுமோ ஃபோன் நம்பர் இப்போ நம்ம கீழே கேட்குறோம் நீ எந்த ஊர் வாட்ஸ்அப்பில் எந்த ஊர்னு கேட்டால் அது தப்புங்கிறான் நான் எங்கே இருக்கேன்னு உனக்கு என்னத்துக்கு தேவை உனக்கு என்னோடய நம்பர் வேணும் கான்டேக்ட் வேணும் நான் எங்கே இருக்கேன் என்ன பண்ணுறேங்கிறது உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ இது அமெரிக்காவோட இது இண்டிவிஜுவல் ரைட்ஸ் நான் எங்க லீவ் பண்ணுறேன் நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறத கேட்குறது அஃபன்ஸ் தப்பு அப்போ இண்டிவிஜுவலாக ஒருத்தன் டிசிப்ளினாக இல்லாதவன் சொசைட்டியில் எத்தனை வருஷம் டிசிப்ளினாக இருப்பான் செல்ஃப் டிசிப்ளின் இல்லாதவனுக்கு பப்ளிக் டிசிப்ளின் எப்படி வரும் அவன் என்ன சொல்கிறான் பப்ளிக் டிசிப்ளின் இருந்தால் போகிறோம் இண்டிவிஜுவல் டிசிப்ளின் தேவையில்லைங்கிற மாதிரி பேசுகிறான் புரியறதோ புரிஞ்ச அனந்த கோடி புண்ணியம் அதுதான் நம்ம தர்மசாஸ்திரம் வேதங்கள்லாம் சொல்லி கொடுக்குறது இல்லாட்டி பாடுவாங்களா வேதத்தை விட்டு அறம் இல்லை வேதத்தில் ஓதத்தகும் அறம் எல்லாம் உழ தர்க்கவாதத்தை விட்டு மதிஞர் வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே தர்ம ரேண ரேண ரெண்டு Ya, dharmaha rakshati, dharma rakshati rakshita, this dharma rakshati Yena dharmaha hataha, tam hanti. மோ ரொதல் ஸ்லோகம் இருக்குமே ஹோ ஹந்தி தோர்த்த ரித்தி தான் எந்த ரித்த அப்படி அன்பயம் பண்ணணும் அப்படி அன்பால் அறம் கொல்லப்படுகிறதோ அவனை அறம் கொன்றுவிடும் எவனால் அறம் பாதுகாக்கப்படுகிறதோ அவனை அறம் பாதுகாக்கும் இது புரியணும் அதனால பகவான் அதுக்கு வந்து உபனிஷத்தை கோட் பண்றார் ஏஷ சேது ஷாம் லோக்கா அசம்பேதா இதுதாரியோபனாலு நாலு இருவத்திரண்டு நாலாவது அயம் நாலாவது ப்ராமணம் இருவத்திரெண்டாவது மந்திரம் ப்ராமணம் நெக்ஷன் ஆஹ நாலாவது அயத்தில் நாலாவது பாம்மணத்துல இருவத்திரெண்டாவது மந்திர சொல்லுகிறது ஏஷா ஏஷா ந ஈஸ்வர சேதுகு சேதுகுன்னா தர்ம ரூபமாக இருக்கிறவர் தான் அதுதான் கட்ட கரையாக இருக்கார் விதரணா விதரணானா கட்டுப்படுத்துகிறவர்னு அர்த்தம் வேதத்தில் இன்னொரு இடத்துல இருக்கே பீஷாஸ்மாத் வாத்தவத்தை பகவானுக்கு கட்டுப்பட்டு காற்று வீசுகிறது பீஷோ தேதி சூரிய இந்த ஆர்டருக்கு ஆர்டரை சூரியன் உதிக்கிறார் பீஷாஸ்மாத் அக்ரிஷேந்திரஷ மழை பெய்யிறதோ நெருப்பு எரியிறதோ எல்லாம் பகவானுக்கு கட்டுப்பட்டு தான் மிருத்யுர்தாவதி பஞ்சமஜி தீ மரணதேவன் இந்த தர்மத்துக்கு தர்மரூபமாக இருக்கிற பகவானுக்கு கட்டுப்பட்டுத்தான் எல்லாருடைய சரீரத்திலேருந்தும் ஜீவனை பிரிக்கிறான் அது புரியணும் ஆஹா விதரண விதரணாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பார்ப்போம் விதரண விதரண அசம்பேத இவரும் கோட் பண்ணியிருக்கார் பாஷியத்தில் ஏஷாங்கிறதுக்கு சிதானந்த ஆமாங்கிறர் வியானக்காரர் ஜக்த சேத்துவது சேத்து முமுக்ஷு ஜனசாரி சமுத்தரணேத்துவோர்ணாசிரமசாங்கேத்துவ்வா ரெண்டர்தம் முமுக்ஷுக்களை சம்சாரத்திலேருந்து கரையேற்றுகிறார் ஆகையினால் இவர் சேத்துஹூ அப்புறம் வந்து சமூகத்தில் குழப்பம் இல்லாமல் இருப்பதற்காக அதை கா கட்டுப்பாடோடு காப்பாத்தின் இருக்கார் ஆகையினால் ரெண்டு அர்த்தம் எடுத்துக்கோ முமுக்ஷுவை கரையேற்றுகிறார் தேஷாம் அகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத் அப்படின்னு பகவான் கீதையில் பதன் சொன்ன மாதிரி அதே மாதிரி அடுத்தது என்னதுன்னா வாழ்கிற வரைக்கும் குழப்பம் இல்லாமல் இருக்கணும் அப்புறம் இந்த வாழ்க்கையில் திரும்பவும் வரக்கூடாது இந்த உடல் வாழ்க்கையில் புகுந்து பழபணி இந்த மாதிரி இன்பத் துன்பங்களெல்லாம் அனுபவிக்கிற இந்த பிறவி பெருங்கடலில் உழல்றது வேண்டாம் பிறப்பெண்ணும் பேதமை நீங்க வேண்டும் பிறவி பெருங்கடல் நீந்த வேண்டும் ஆஹ் அதையும் இது பண்ணுறார் ஆஹ் குணப்பிரதர்ஷன பூர்வகம் கவுணம் நாம இத்தியாக ஜக்தாம் சேத்து அத்துதி மாஹ ஏஷா இயஷாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சிதானந்த ஆத்மா ஏ தாரகபிரந்தா அவருடைய கமெண்ட்ரி சேத்து வர்ணாசிரமாதி மரியாதக வர்ணாசிரம மரியாதை மரியாதைன்னா எல்லைன்னு அர்த்தம் லிமிட்டுன்னு அர்த்தம் மரியாதையாக நடந்துக்கோன்னா என்ன அர்த்தம் உன்னோட லிமிட் என்னோ அந்த லிமிட்டில் நீ மரியாதையை வெளிப்படுத்துறதுன்னா என்ன அர்த்தம்னா அதாவது பெரியவங்களுக்கு சிறியவங்கள்னால் தங்களுடைய எல்லையை புரிந்து வெளிப்படுத்தும் அந்த வெளிப்பாடு அதுக்கு பேர் தான் மரியாதான்னு பேர் ராமர் அப்படி இருந்தார்ங்கிறதுக்காக அவருக்கு பேரே மரியாதா ராமகான்னு பேர் மரியாதா புருஷோத்தமஹான்னு பேர் அது தமிழில் மரியாதை ராமன் கதைகள்னு ஒன்று உண்டு ஒரு காலத்தில் அதெல்லாம் படிச்சுருக்கோம் மரியாதை ராமன் கதைகள் அப்படின்னு இந்த சேத்து வண விதார மரும விதார எல்லாம் வந்து மரக்கட்ட மாதிரிலாம் இல்லை தின அபிய எல்லாம் ஏஷாம் பிரசித்தானாம் லோக்கானாம் பூராதீனாம் தேவதிரியகாதீனாம் பிராமணாதி வர்ணாசிரமாணாம் ச அசம்பேதாய அசாங்கரியாய இது ஸ்ருத்தியர்த்தா குழந்தைகளுக்கெலாம் இப்போ புரிவிக்க முடியுமா அவனைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேங்கிறது அவனை வந்து நம்ம என்ன தோன்றுறதுன்னா இனி பிராமண ஜாதி இருக்குமா நல்ல பழக்க வழக்கங்களையெல்லாம் உள்ள பிராமண ஜாதி இருக்குமா அதெல்லாம் இருக்குது அப்படி தான் போயின்ட்டுருக்கு நம்ம பார்த்துட்டே இருக்கோம் கண்ணு முன்னாடியே பார்த்துட்டு இருக்கோம் எந்த வெரி எவ்ரிடே நியூஸ் எனக்கு அது ஒரு அம்மா புலம்புறாங்க வேறு ஜாதியில் பொண்ணுங்கள் எங்கள் ஆற்றுல இவ்வளோ சம்பிரதாயமெல்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்குது இந்த பொண்ணு பண்ணிப்பேங்கிறா பிடிவாதமாக இருக்கா என்ன பண்ணுறதுன்னா பகவானை நினச்சிக்கோங்க நீங்கள் நிம்மதியாக இருங்கோ அவள் இப்படியே போட்டோம் அவ்வளோ நல்லா சந்தோஷமாக அன்ப அன்பை செலுத்துங்கோ நன்னா இருன்னு சொல்லுங்க நீங்க வளர்த்த விதம் நீங்க அனுபவிக்கிறீள் அப்படின்னா என்ன நீங்க இப்படி சொல்றீள் அப்படின்னா எப்படி சொல்லணும்னு நினைக்கிறீள் நீங்க எப்படி சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீர்கள் சொல்லுங்க என்னால் அந்த துக்கத்தை தாங்கிக்கவே முடியலையே என்ன தாங்கித்தான் ஆகணும் நான் வித்தியதே நாய் ஏதாவது மந்திரம் இருக்கா மாறுறதுக்கு மந்திரம் இருக்கா தந்திரம் இருக்கா தாயத்து இருக்கா அப்படின்னா அது முன்னாடியே பண்ணியிருக்கணும் இப்போ மந்திரமெல்லாம் எப்படி பலிக்கும் திடீர்னு கஷ்டம் வர்றபோது மந்திரம் சொன்னால் பலிக்குமா கஷ்டம் வர்றதுக்கு முன்னாடியே மந்திரத்தை ஜபிச்சு வச்சுருந்தா கஷ்டமே வந்திருக்காது அப்படி வந்திருந்தாலும் கூட அந்த கஷ்டத்தை எதுக்கிறதுக்கு மந்திர சக்தியை யூஸ் பண்ணலாம் இது ஒன்றுமே இல்லாமல் திடீர்னு வந்தான் இல்லை சுவாமிகள்னால் இன்னும் சர்வஜன் நினச்சின்னு இருக்கேன் சர்வஜன் சர்வசக்திமான் சுவாமிகளுக்கும் லிமிடேஷன்ஸ்லாம் இருக்குன்னு தெரிய வேண்டாம் ஹீ இஸ் ஆல்சோ ஹியூமன் பீங் என்ன பெரிய பவர் இருக்குன்னா ஒழுங்காக வாழ்கிறோம் அதுதான் பவர் பெரியவா சொல்லி கொடுத்தபடி ஒழுங்காக ஆரம்பத்துலேருந்து இருக்கும் அதுதான் அதை தவிர என்ன இருக்குது சரி அத்தாமி பிரசா நேரி அடுத்தது போ அடுத்தது சத்தியமாக அதுதான் சத்திரம சத்திய தர்ம பராக்கிரமஹா சத்தியதர்ம பராக்கிரமா எனமஹா சுவாமிக்கு இன்னூறு நாள் அதாவது அவருடைய அறமோ அறிவோ குணங்களோ ஒரு அவருடைய ஆற்றலோ ஒரு நாளும் மாறாது நம்மளெல்லாம் ஃப்ளக்ச்சுவேஷன் ஒரு நாளைக்கு ஒழுங்காக இருப்போம் காலம்புரம் ஒழுங்காக இருப்போம் மத்தியானம் மாறிடும் மூடவுட் ஆகிடும் பகவானுக்கு மூடவுட்டு ஆகாது அப்போ மூடவுட் ஆகாத பகவானை பூஜை பண்ணினால் நமக்கு என்ன கிடைக்கும்னா நமக்கும் மூடவுட் ஆகாது அவ்வளோதான் விஷயம் என்ன சத்திய தர்ம பராக்கிரமா என்னமான்னா மூடவுட் ஆகாதவர்னு அர்த்தமான் தான் அதுதான் அது அவருடைய தர்மமும் தர்மம்ங்கிறது என்னது இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா ஆளும் தன்மை அனைத்தையும் ஆளும் தன்மை அப்புறம் அனைத்து அறங்களும் உடைய தன்மை அப்புறம் வந்து புகழ் எல்லா புகழ் ஒரு அவருடைய புகழ் மங்குமா இறைவனுடைய புகழ் மங்காது அவருக்கு ஒரு செல்வம் இல்லாமல் போகுமா அவரோட செல்வத்தை வச்சிக்கிட்டு என்னோடதுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் நம்ம எல்லோரும் எல்லாம் ஈஸ்வரனுடைய செல்வந்தானே இல்லை இல்லை எங்கள் என்னோடய பேரில் தான் இருக்குது கடவுள் பேரில் ஒன்றும் கிடையாது எல்லா ப்ராப்பர்ட்டியும் மை நேம் அப்படின்னா நீயே இருக்க போகிறதில்ல எல்லா ப்ராப்பர்ட்டியும் யாரோடது அசரி நமக்கு அறிவு அவருக்கு மங்குமானா நமக்கு வேணால் மூளையில் ஏதாவது பரண்டுதுன்னா எல்லாம் படித்ததெல்லாம் மறந்து விஷ்ணுதாசனாக மறந்து போயிடும் எல்லாம் மறந்து போயிடும் அவருக்கு எதாவது மறந்து போவோமோ அந்த த அதாவது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த சக்தி அது ஒரு நாளும் மாறாது நம்ம அதை டியூன் பண்ணால் நமக்கு வந்துடும் அது வந்துடும் அவரான் என்னதுன்னா அவர் இந்த உலகத்தை அனாயாசமாக சம்ஹாரம் பண்ணுறார் தான் கட்டினதை தானே இது பண்ணுறார் படைப்பை அனாயாசமாக தூக்கி இது பண்ணுறார் சிருஷ்டி ஸ்திதி இல்லம் சம்ஹாரம் திரோதானம் அனுகிரகம் பஞ்சகிருத்திய பாராயணாக அதனால் அவரோடது எதுவும் குறையாது பராக்கிரமஹான்னா என்ன அர்த்தம் எல்லாத்தையும் டாமினேட் பண்ணுறது எங்கன்னா எவ்வளவு நாஸ்திகம் பேசினாலும் முன்னாடி வந்து நிற்பார் என்னடான்னா ஒன்றும் இல்லை சுவாமின் விடுவான் அது கேட்குற சுவாமி கேட்டார்ன்னா அப்புறம் வந்து அவ்வளோதான் ஒன்றும் வழ முடியாது ஆஹா சத்திய சத்தியங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா மாறாத பொதுவாகவே சத்தியம்ங்கிறதுக்கு அர்த்தம் என்ன எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் சத்தியம்னு பேர் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருளாக இருப்பது பொதுவாக சத்தியத்துக்கு அதுதான் அர்த்தம் வியாபாரிக சத்தியமாக இருக்கட்டும் பாரமார்த்திக சத்தியமாக இருக்கட்டும் மித்யாரூபமான சத்தியமாக இருக்கட்டும் சத்திய சத்தியமாக இருக்கட்டும் சத்யஸ்ய சத்தியம் அப்படிப்பட்டதாக இருக்கட்டும் பராக்கிரமஹா எஸ் எஸ் சஹா யாருக்கு இத்தனையும் இருக்கோ சஹா சத்திய தர்ம பராக்கிரமஹா அவரோடது போய் போலித்தனமானது இல்லை நம்மளாம் வந்து வேணால் போட்டுப்போம் லெட்டர் பேடில் சைட்லலாம் இல்லாததுலாம் இருக்கிற மாதிரி காமிச்சுப்போம் அவர் பகவானோடதெல்லாம் அவர் காமிச்சிக்கிறதே கிடையாது அவர் ஏதாவது லெட்டர் பேடாக வச்சுட்டு நிர்வாகம் பண்ணுறார் பகவானோட ஆஃபீஸ் எங்கே இருக்குது இந்திராதி தேவர்கள்லாம் வச்சுட்டுருக்கார் அவர் அவர் எந்த கம்ப்யூட்டர் வாங்க வச்சுருக்கார் அவருக்கு எலக்ட்ரிசிட்டிலாம் போகுமா போகாதா அப்படின்னா என்ன அர்த்தம் அத்தனைக்கும் ஆதாரமாக இருக்கிற அந்த தத்துவம் ஆடர் ஆர்டர் அந்த இது நியத்தி ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு அறிவுள்ள தத்துவம் தானே இந்த பிரபஞ்சத்தில் இயங்கின் இருக்குது அறிவற்ற தத்துவம் இயங்குகிறதா அறிவுள்ள தத்துவம் இயங்கிறதா ஒரு கான்ஷியஸ் கான்ஷியஸ் ஒரு கான்ஷியஸ் பீயிங் இருந்தால் தான் ஆர்டர் இருக்கணும் இப்போ இந்த ஆசிரமத்தில் இதெல்லாம் நடக்கிறது அப்படின்னு சொன்னால் ஒரு கான்ஷியஸ் பர்சன் இருக்கேன் நான் இருக்கேன் எனக்கு கீழே நிறைய கான்ஷியஸ் ஆளுகள்லாம் இருக்காங்க அவங்களாம் வந்து எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க அதே மாதிரி இந்த இவ்வளோ பெரிய க்ரியேஷன் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எத்தனை சோலார் ஃபேமிலி இது இது சோலார் குடும்பம் சூரிய குடும்பங்கள் மில்கி வே இவ்வளோ பெரிய இது நடக்கணும்னா அதுக்கு பின்னால் ஒரு கான்ஷியஸ் இருக்கணுமா இல்லை அதை கொஞ்சமாவது இது பண்ண இந்த ஒரு இந்த ஒரு இனர்ட் மேட்டர் பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் பின்னால் ஒரு கான்ஷியஸ் பீயிங்காக நான் இருக்கிற போது இவ்வளோ பெரிய இனர்ட்டாக தெரியக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் ஒரு கான்ஷியஸ் பீயிங் தத்துவம் இருக்கணுமா வேண்டாம் இது மெட்டீரியல் சயின்ஸை ஒத்துக்கிறது பௌத்திக விஜான ஒத்துக்கிறது பற்றி நமக்கு கேள்விகள் இல்லை நம்ம சாஸ்திரத்தை படிச்சுட்டு இருக்கோம் மனஷாந்திக்காக படிக்கிறோம் ஆஹா சத்தியாகா அது ஒரு நாளும் மாறாது ஒரு நாளும் போலி பொய்த்து போகாது நம்மளெலாம் போலித்தனமாக இல்லை இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க உலகத்தில் அதனால தான் சங்கராச்சாரியர் அதை அது எதாக இருக்கு கிருஷ்ணர் கீதையில் சொல்லிவிட்டார் எதாக இருந்தாலும் உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருந்தால் அது என்னோடதுங்கிற நம்ம அது என்னோடதுன்னு கிளைம் பண்ணி எல்லாம் வீடு முழுக்க மாட்டின்னு இருக்கோம் வரிசையாக கழுத்தில் வந்து பதக்கத்தை மாட்டிக்கிண்டு நான் ஐ அச்சை விடும் அப்படின்லாம் அதெல்லாம் தப்பு இல்லை பட் அந்த ஹார்ட் ஆஃப் ஹார்ட் தெரியணும் என்ன தெரியணும்னா எல்லாம் எத்யத் விபூதி மத்சத்வம் ஸ்ரீமதூர்ஜிதமேவா தத்த தேவாவக்சத்துவம் மமத்தேஜோம்சம்பவம் எதா இருந்தாலும் அது பகவானுடைய விபூதி தப்பை மாத்திரம் நம்மளோடது ஒத்துக்கணும் நல்லதெல்லாம் பகவானுக்கு கொடுத்துடணும் இந்த பூவை எடுத்தால் என்ன பண்ணுறோம் நல்ல பூவெல்லாம் சுவாமிக்கு போடுறோம் மோசமான பூவை தூக்கி கீழே போட்டுரும் அது மாதிரி மோசமான பூவும் சுவாமி சொல்லி போடுறது விஷயம் வேறு அது பூஜையே பண்ணாமல் இருக்கலாம் யார் பூஜை பண்ண சொன்னால் உன்ன தாய்மானவர் சொன்ன மாதிரி சொல்ல வேண்டியதான் பன்னேன் உனக்கான பூசை பார்க்கின்ற மலரூடு நீயே இருத்தி அப்பனிமலர் எடுக்கவும் நன்னேன் நான் கும்பிடும்போது அரை கும்பிடல் ஆது அரை கும்பிடல் நான் பூஜை செய்யல் முறையோன்னர் தாய்மானவர் சத்ய சத்திய தர்ம பராக்கிரமஹா ஞானாதயான்னு போட்டார் தர்மாகன்னு சொன்னால் அறிவு ஒழுக்கம் பண்பு இதெல்லாம் இவர் என்ன சொல்கிறார் பாவம் தாரக பிரம்மானந்தா சத்தியாக அவிதாக தர்மாக ஞான இச்சாதயாங்கிறார் அறிவு ஆசை செயல் எல்லாம் பராக்கிரம விக்கிரம சாமர்த்தியம் உத்தியோக்ச திறமையும் இருக்குது முயற்சியும் இருக்குது சில பேர் முயற்சி பண்ணுவான்னு திறமை இருக்கு ஆஹ் இருக்கு முயற்சியும் இருக்கு அதுக்கு பேர் தான் பராக்கிரமஹாங்கிற பராக்கிரமோ விக்கிரமேசியாத் சாமர்த்தியோத்தியோகையோரப்பி இது கோஷாத் கோஷம்னா என்னது அமர கோஷமோ வேற ஏதோ கோஷம் அமர கோஷம் சொல்லலவர் இது எங்க இருக்குன்னு நம்ம தான் பார்த்துக்கணும் பராக்கிரமோ விக்கிரமேசியாத் சாமர்த்தியோத்தியோகையோரப்பி பராக்கிரம சப்த பராக்கிரமஹான்னாலும் விக்கிரமஹான்னாலும் சாமர்த்தியம்னாலும் உத்தியோகம்னாலும் ஒன்று தான் அப்படிங்குறாரு நான் ரெண்டாக பிரிச்சின்னு சொல்கிறேன் திறமையும் திறமையை வெளிப்படுத்துவதற்கான முயற்சியும் எஃபர்ட் போடணும்ப்பா உங்கள்கிட்ட இருக்குது You have that capacity. அதை நீ என்ன பண்ணணும் manifest பண்ணுன்னா உங்கள்கிட்ட அந்த சக்தி இருக்குது அதை நீ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணு சும்மா என்னால் முடியாதுன்னு சொல்லாதே அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாரு யே அசைத்தி ஞானாதீனாம் சத்தியத்துவம் யதார்த்த விஷயகத்துவம் சஃபலத்வம் சில என்னென்னா இந்த அறிவெல்லாம் இருக்கே இந்த அறிவு பயனுள்ள அறிவுங்கிற சமூகத்துக்கு பயனுள்ள அறிவு நிறைய பேருக்கு அறிவு இருக்குது ஆனால் யாருக்கு யூஸ் பண்ணணும் சமூகத்துக்கு கொடுக்கணுமே அவனும் அந்த அறிவை பயன்படுத்தணும் சமூகத்துக்கும் கொடுக்கணும் அதனால தான் வள்ளு வருஷம் நிறைய பேர் சில பேரை பார்க்குறோம் நல்லா படிச்சுருப்பான் இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு மனசே வராது என்ன நான் எனக்கு உனக்கு சொல்லித்தரணும் நீ சொல்லி கொடுத்தா நீ பெரிய ஆளாகிட்டான் நான் என்னன்றது பொறாம அவன் நம்மளை விட சொல்லட்டுமே அதை பார்த்து நீ ரசிகையும் பார்ப்போம் அந்த அதுக்கெல்லாம் மெச்சூரிட்டி நிறைய வேணும் ஏன்னா உனக்குள்ளே இருக்கிற பகவான் தான் எனக்குள்ளேயும் இருக்கார் உன்னோடய உபாதியில் விசேஷமாக வந்ததுன்னு சொன்னால் நான் அதை பார்த்து ஆனந்தப்பட போகிறேன் இல்லை எனக்கு இவனுக்கு வந்துடுத்தேன் நான் சொல்லி இவன் வந்தான் இப்போ அடக்கி வாசிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு நினைக்கிறேன் என் சிஷ்யன் என்னை விட நல்லா சொல்கிறான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படலாம் அது அது ஒரு லெவல் அவனாவது சிஷியனாவது நீயாவது குருவாகுது எல்லாம் பகவானோட லீலப்பா அப்படின்னு நினைக்கலாம் அவன் என்னோட சிஷ்யன்னு சொன்னால் கூட அது நியாயமாக இருந்தால் கூட அது சாத்விக அகங்காரம் மாதிரி தான் இருக்குது என்னத்துக்கு வந்து அகங்காரத்தை வச்சுப்பானு அது மாத்திரம் இல்லை வீணும் போக ஒரு நாளும் நல்லதெல்லாம் எப்போ பார்த்தாலும் சுற்றிகிட்டே இருக்கும் அதனால தான் இப்போ நம்ம பழச்சுன்னு இருக்கோம் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லாட்டி இங்கே விஷ்ணுதாசன பாஷன் க்ளாஸாக நடக்கும் நரகாசுரம்தான் இருப்பான் சுத்தி வரை ஒன்றும் வேண்டாம் இப்போ கவர்மெண்ட் இப்போ இந்தியாவில் பெரிய பிரச்சனை இந்த சிஏஏ இதெல்லாம் நடந்துட்டுருக்கு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் எல்லாம் நடந்துட்டுருக்கு இத்தனை ரகடம் நடந்தாலும் கொஞ்சம் நிம்மதியாக ஒரு மூலையில் உட்காந்துருக்கோமே நம்ம ஊர் முழுக்க எங்கே பார்த்தாலும் சண்டை அங்கே எங்கே நடந்துருக்கு ஆனால் அதை கட்டுப்படுத்துறதுக்கு இது இருக்கா இல்லையா போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கா இல்லையா மிலிட்ரி இருக்கா இல்லையா அதுக்கு பேர் தான் சேதுஹூ அதனால் அது வீண் போகாது இந்த மாதிரி நல்ல காரியமெல்லாம் பண்ணணும்னா அத்தனை இடைஞ்சல் வரும் சாணக்கிய நீத்திலே இருக்கு நீ ஒரு நல்ல டிசிஷன் எடுத்தியானா க ஏற்கனவே மோசமாக இருக்கிறவனுக்கெல்லாம் என்னவோ பண்ண ஆரம்பிக்கும் எல்லாம் எழுந்து கத்த ஆரம்பிப்பான் ரகலை பண்ணுவான் நீ அதையும் மீறி ஈஸ்வர அனுகிரகத்தோடு நீ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறார் சாணக்கியன் வேணா இடத்துல அப்படி தலையை குணிகிற மாதிரி குனி ஓங்கி அடிச்சுடுங்கிறார் யார் சாணக்கியன் இல்லாட்டி அவனை சந்திரகுப்தம் அவரின் தயார் பண்ண முடியுமா என்ன சரியான அமாத்தியன் அமா அமாத்தியது ராஜநீதி சொல்கிறோம் எல்லோருமே கிடையாது பிராமியன் கம்யூனிட்டியில் நிறைய விதம் இருக்குது அதில் இந்த அமாத்திய தான் அமைச்சன் ஆயிடுது இல்லை அமைச்சன்தான் அமாத்தியன் ஆச்சோ என்னவோ அது வேறு விஷயம் நம்ம உள்ளூரில் இருப்பான் அவன் தமிழ் பற்று அவன் உடனே சொல்லுவான் அமைச்சன்தாங்க அமாத்தியன் ஆயிருக்கு என்ன அமாத்தியன் அமைச்சனாச்சுன்னு சொல்லுவீங்க பட்டிமன்றம் போவோமா அப்படின் இல்லப்பா அமைச்சன் தான் அமாத்தியனாச்சு போயிட்டு வாத்துட்டோம் முடிஞ்சு போச்சு பண்ணுவோம் அவனுக்கு சண்டை போடணும் ஒரு ஆசை அதாவது பகவானுடைய ஞானம் பகவானுடைய பராக்கிரமம் ஒரு நாளும் வீண் போகாது ஒரு பொருதும் அவருடைய எல்லா ஐஷ் அவருடைய சக்தி ஒரு நாளும் குறையாது வீண் எங்கே எப்படி வெளிப்படணுமோ அப்படி வெளிப்படும் சூரியனில் கொடுக்குற லைட்டு வேறு சந்திரனில் கொடுக்குற லைட்டு வேறு நட்சத்திரங்களில் கொடுக்குற லைட்டு வேறு ஒரே மின்சாரம்தான் அந்தந்த பல்புக்கு தகுந்த மாதிரி வெளிப்படுறது ஒரு நாளும் பகவானுடைய இது அதான் சொல்கிறார் அதாவது உண்மையும் மாறாது அந்த உண்மையின் பயனும் மாறாதுங்கிறார் உண்மையும் மாறாது தாரக பிரம்மானந்தா தே அசிதி ஞானாதினம் சத்தியம் சத்தியம்னா என்ன யதார்த்த விஷயகத்துவம் அது உண்மை யாண்டும் உண்மையானது சஃபத்வஞ்ச அதனுடைய பயணம் பராக்கிரமசியத்து அமோகத்வமி பராக்கிரமம் அமோகம் அமோகம்னா என்ன வே மோகம்னா வீணாரதுன்னு அர்த்தம் வேஸ்ட்டுன்னு அர்த்தம் அமோகம் ஹ ஹா இல்லை மோகம் வேற மோகம் வேறு ஆகையினால அமோகம் அப்படின்னு சொன்னால் வேஸ்ட்டாக அமோகமாக இருக்குதுன்னு சொல்கிறோம் அமோகமாக இருக்குதுன்னு சொன்னால் நிறைய நல்லா இருக்குதுன்னு அர்த்தத்தில் சொல்கிறோம் ஆனால் சாஸ்திரப்படி அமோகம் அப்படிங்கிற பதத்துக்கு அர்த்தம் வீண் போகாததுன்னு அர்த்தம் மோகம் கீதையில் பார்க்குறோம் மோகம் பார்த்த சஜீவதி அவன் வாழ்க்கை வீண் அப்படிங்கிறார் கிருஷ்ணர் அதாவது சமூகத்துக்கு கொடுக்காமல் தானே அனுபவிக்கிறவன அவன் வந்து அவனுடைய வாழ்க்கை வீணான வாழ்க்கைங்கிறார் கீதையில் பகவான் இஷ்டான் போகான் वो வோ தேவா தாசியே तैर्दत्तान தைர் தப்பிரதாய் யோபுங்க சா அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கு ஆதம் பச்சத்தை வரும் யிஷ்டா சந்த முச்சே சர்வல்பிஷை Hmm, आमा மக்கார மோம் பாம ஆவிரம் நகாயுந்திரா மோகம் की கீ வலெஸ் ஃபெலோ அப்படின்னு சொல்லி நம்ம பாடியில் எதாவது ஒன்று யூஸ்லெஸ்ஸாக இருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம் இடதுகால் சுண்டு விரலில் இருக்கிற நகத்துக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டால் பிரயோஜனம் இருக்கா இல்லையான்னு மெடிக்கல் சயின்ஸில் போய் கேட்டு பாருங்கள் இடதுகால் சுண்டு விரலில் இருக்கிற நகத்துக்கு நகத்தோட நுனிக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டோன்னு வச்சோங்களேன் அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்குது சத்தியதர்ம பராக்கிரமாஹா சத்தியதர்ம பராக்கிரமா இத்தி ச இத்தியாக ஜகத சேத்து அது தமிழில் வீணாகாத நற்குணங்களையே திறமையாக கொண்டவர் அப்படின்னு தமிழில் மொழிபெயர்த்திருக்கார் எஸ் வி ராதாகிருஷ்ணாஸ்திரி இப்போ நான் கொஞ்சம் கூட சொல்கிறேன் சங்கரபாஷ்யந்தான் நம்ம படிக்கிறது தாத்பரியம் சங்கரபாஷ்யத்தில் மாத்தம் அர்த்தம் சொல்லிட்டு போயிடலாம் கொஞ்சம் கூட ஆரம்பிச்சிருக்கேன் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பாருங்க ATHAYA சேத்துர் ஏ விதர்ணாம் லோகாநாள் அத்ய ஆத்மா சேது எஷாம் லோகாநேத நயனம் சேத்து மகோராத்திரே தரத ஷாந்தோகியோபனிஷத்தையும் கோட் பண்ணியிருக்காரு எஸ் சேத்து ரீஜா கடோபனிஷத்து ஆதிசங்கர் ஒரு கோட்டேஷன் தான் கொடுத்துருக்கார் எஸ் வி ராதாகிருஷ்ணாஸ்திரி ஷாந்தோக்கியோபனிஷத்தும் கட்டோபனிஷத்தையும் கோட் பண்ணுறார் சேதுசப்தத்தில் சரினி அடுத்தநாமூத்திய பவனோன காம காமகா காம காம பிரத பிரபுவன்ந பவன பாவனோன காம காமகா காம காம பிரத பிரபுவன்நூத்தியமாக படிக்கலூத்தம் नाथः பூத்திரா நா தை யாச்சியுதீ தீஷதிவாத்திய பூத भव्य பவதாம் பூத கிராமணாம் நாத அதாவது உயிர்கூட்டங்களின் தலைவன் இவர் என்ன சொல்கிறார் பாருங்கோ சத்திய தர்ம பராக்கிரம கடந்தது வரவிருப்பது நிகழ்வது இவற்றிற்காக அணுக வேண்டியவர்னு கொடுத்துருக்கார் ஆனால் இதில் அர்த்தம் கொடுத்துருக்கு பாருங்க ஆச்சாரியர் சொல்கிறது பூத கிராமணாம் நாதா கிராமன்னு சொன்னால் கூட்டம் பூத்தன்னு சொன்னால் ஷரீரம் ஆக கடந்த பூத்தன்னு சொன்னால் ஜீவர்கள் இந்த இடத்துல ஜீவசமூகம்னு அர்த்தம் ஜீவ சமூகம் இந்த பூதசப்தத்துக்கு ஜீவர்கள்னு அர்த்தம் இருக்குது ஏற்கனவே பார்த்துருக்கோம் விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூத பவ்யபிரபு ஞாபகம் வச்சுக்கணும் விஸ்வம் விஷ்ணு வஷட்காரா भूतभव्य ூதவியபவத்பு ஆ நாலாவது நாமா ஃபோர்த் நாமா பூத்தபவியிரபு ஆஹ கடந்த இருக்கின்ற வரப்போகின்ற அதனால தான் நச்சிக்கேத்கேட்டான் கட்டோபனத்தில் யமதர்மராஜா கிட்ட அந்நூத்தவியாச்ச எத்தியசி தத்வது அக காலத்தை கடந்த தத்துவத்தை நீ அறிந்திருக்கின்றாய் அந்த காலத்தை கடந்த தத்துவத்தை எனக்கு நீ அறிவிப்பாய் ஆக அப்படின்னு கேட்டான் இங்கே பூத பவ்ய பவநாதா அதனால தான் ஆதியும் அந்தமும் இல்ல அரும் பெரும் ஜோதி தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை அ பூத பவ்ய பவதாம் பூத கிராமணாம் ஜீவ சமூக நாம் நாதஹா தலைவன் நம சிவாய வாழ்க நாதாள் வாழ்க அதாவது என்னை வந்து வழி நடத்துகிறவனுக்கு பேர் நாதன்னு பேர் எனக்கு ஒரு குழப்பம் இல்லாமல் தெளிவாக என் வாழ்க்கையை யார் நடத்தின்னு போகிறானோ அவனுக்கு பேர் எனக்கு என்னை வழி நடத்துறதுக்கு ஒருத்தருமே இல்லைன்னா நான் அதுலேருந்து ஒன்றா அனாதை ஆர்ஃபன் நான் நாத்தாக எனக்கு அம்மாவோ அப்பாவோ என்னை கைட் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை சில குழந்தைகளுக்கெல்லாம் அப்பா அம்மா இல்லையே அந்த குழந்தைகளை யார் கைட் பண்ணுவா திஸ் இஸ் ரைட் திஸ் இஸ் ராங் இதுதான் கரெக்டு ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நாலெட்ஜ் இருக்குது அப்பா அம்மாவுக்கு நம்மளை விட எக்ஸ்பீரியன்ஸ் நாலெட்ஜ் இருக்கா இல்லையா இருக்குது அப்போ நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நாலெட்ஜுக்கும் அப்பா அம்மாவோடய எக்ஸ்பீரியன்ஸ் நாலெட்ஜுக்கும் வித்தியாசம் இருக்க மாதிரி இருக்காதா இருக்கும் அப்பா அம்மாவோடய எக்ஸ்பீரியன்ஸ் நாலெட்ஜ் நிறைய இருக்குங்கிறது உனக்கு அந்த நாலெட்ஜ் இருக்கோ அந்த நாலேஜை நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவியோன்னா வேண மாட்டேன் எல்லா இப்போ ஊரே ஒரு மாதிரி இருக்குது நீங்கள் ஒரு மாதிரி குழப்பில் அப்படின்னு அப்பா அம்மாட்டே சண்டைக்கு போயிடும் இதெல்லாம் இல்லையா இப்படிதான் நடக்குதுன்றக்கு ஊர் முழுக்க அதுதான் நடக்கிறது அப்போ இவ்வாளுக்கு ஐயோ நம்ம தான் அவஸ்தப்பட்டோம் இதுவாக நன்னாக இருக்கட்டும்னு நினச்சா இதுவும் நம்ம கதையாகவே இருக்கு தோணுமே இருக்கட்டும் எல்லாம் நிம்மதியாக மற்றவாளும் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் யார் எப்படி இருந்தால் நமக்கு என்னென்னு நினச்சிட்டா நானே நினைக்கிறேன்னு நினச்சிக்கோங்களேன் ஊரில் எல்லாரும் துக்கப்படுறதுக்கு போய் நம்மளால் உபதேசம் பண்ணிவிட்டால் இருக்க முடியும் அவாவா கருமா அவாவா அனுபவிச்சுட்டு போகிறேன் நம்ம பாட்டுக்கு இமயமலைக்கு போய் குஹையில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு போன்டா என்ன பண்ணுறதுன்னு ஐயோ யோங்கிறான் அப்படி அதுதான் பொறுப்புன்னு பேர் இப்போ அப்பா அம்மா எல்லாம் நினச்சா அவங்களுக்கும் லைஃப்பில் வந்து அப்பப்போ போர் அடிக்குமா போர் அடிக்காதா என்ன கொல்ல குடும்பம் என்ன வாழ்க்கை அப்படின்னு அப்பப்போ போர் அடிச்சிடும் அப்போ போர் அடித்தா அவங்களும் வந்து சரி பரவாயில்லைன்னு இர்ரெஸ்பான்சிபுளாக இருக்க முடியுமா இருக்கலாம்மா இருக்கும் இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் சமூகத்தில் இது கனவாக இருந்தாலும் சரி நனவாக இருந்தாலும் சரி இதை ஒழுங்காக அழகாக இது இருக்கிறதுக்குள்ளே நிம்மதியாக இருக்க கற்றுக்கணும் ஆ நாதா தைகி நாத்தியத்தே நாத்தியத்தேன்னா என் அவங்கள அவர்களால் வேண்டப்படுகிறார் மனிதனுக்கு இறைவன் வேண்டுமா வேண்டாமா இறைவா என்னை வழி தியோயோனப் பிரச்சோதயாத் என்னை அற வழியிலே வாழும்படி எனக்கு அனுகிரகம் செய்வாயாக நான் தப்பாக போயிடலாம் சில சமயம் என்னுடைய ராகத்வேஷத்தினால் என்னுடைய விருப்பு வெறுப்பினால் நான் தவறாக வாழ்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது இறைவா நீதான் என்னை வழி நடத்த வேண்டும் அதனால தைகி நாத்தியத்தை இந்த நாத்தியத்தைங்கிறத கொண்டு வந்து நாதசப்தத்தை இப்படி கொண்டு வந்து நாத்தியத்தே யாச்சியத்தே யாச்சியத்தேன்னா நான் கேட்குறான் வேண்டத்தக்கதறிவோயினி வேண்ட முழுதும் தருவோய்னி இறைவா நீ எனக்கு என்ன வேணாலும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட போய் கேட்க முடியும் இங்கே ஆசிரமத்தில் இருக்காங்க எல்லாேருக்கும் முடி இது இருக்குன்னா அங்கே வந்து எதா உடம்பு சரியில் போகணுன்னா முடியலை அப்படின்னா பொருள் வேணும்னா யார்கிட்ட போய் கேட்கணும் சுவாம்கிட்ட வரணும் சுவாமி இங்கேருந்து கொண்டுருவார்னா தட்சிணாமூர்த்திட்டு கேட்பார் தட்சிணாமூர்த்தியை என்ன பண்ணுவார்னா கிருஷ்ணா ஈஸ்வரன் மனசுக்குள்ளே தந்துருவார் எப்படி புகுந்து என்ன பண்ணுவானா ஒரு செக் எழுதி கொடுத்துருவா நான் கிருஷ்ணா ஈஸ்வரன் முன்னாடி இருக்கிறதுனால சொல்லிவிட்டேன் யார் மனசுலேயோ போய் கொடுப்பா எப்படியோ வரும் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு காரியம் எல்லாம் கேட்குறது தான் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும்னா அது நம்ம மதத்துலேயும் இருக்குது ஆஹ் தை நாத்தாச்சது என்னது தாநபதி தானுபதி தானுபதி அவர் நாதாங்கிறது இவ்வளோ அர்த்தம் யாச்சியத்தை உபத்தபதி ஆஷாஸ்தேஷ்டே ஷாஸ்தி இத்தனை மீனிங் சொல்கிறார் யங்கராஜர் நாத்தியத்தை நாத கர்ம எல்லாமே பூத ப பவத்தாம் அதித்த ஆகாமி வர்த்தமான கல்பஸ்தானாம் கடந்த காலத்தில் இருந்த உயிர் கூட்டங்களுக்கும் இப்படியே இப்பொழுது இருக்கிற உயிர் கூட்டங்களுக்கும் இப்படியே இங்கே எலெக்ஷன்லாம் பண்ண முடியாது எந்த பகவானை சூஸ் பண்ணலான்னு என்ன நான் வந்து சிவனை தான் சூஸ் பண்ண போகிறேன் இந்த வருஷம் அப்புறம் அடுத்தது விஷ்ணுவை தான் சூஸ் பண்ண போகிறேன் அவருக்கு என்ன ஒரு நாமம் ஓர் உருவம் இல்லைன்னு நம்மளே பாடுறோம் அவருக்கு ஒரு பெயரோ ஒரு திருநாமமோ ஒரு வடிவமோ இல்லையே அதனால் நீ யாரை சூஸ் பண்ணுறதுன்னா என்ன அங்கே என்ன கடவுள் பத்து பதிஞ்சு பேராக இருக்காங்க சத்தியம் ஒன்று தானே அவங்களுக்கு கீழே இருக்கிற தேவதைகள் வேணால் கூட இருக்கலாம் குறைச்சிருக்கலாம் இருக்கிற மெய்ப்பொருள் ஒன்று தானே அது சைவமாக இருந்தான் என்ன வைஷ்ணவமாக இருந்தான்னு சிவன் ஜீவன் ஆகிடுறார் வைஷ்ணவத்தில் சிவன் ஜீவன் ஆகிடுறார் சைவத்தில் விஷ்ணு ஜீவன் ஆகிடுறார் உத்தம ஜீவன் ஆகிடுறார் ரெண்டு பேருக்குமே வேண்டி இருக்குது ரெண்டு மதத்துக்குமே பிரம்ம விஷ்ணு ருத்ரன் இல்லாமல் கிடையாது சைவத்தில் விஷ்ணுவுக்கு நிறைய சா பிராதானியம் இருக்குது வைஷ்ணவத்துலேயும் உண்டு வெளியில் பண்ணுறதில்ல சரியாக நிறைய வித்தியாசங்கள் இருக்குது தெரியறதில்ல அது ஜாஸ்தி நமக்கு எல்லா இதுலேயும் உண்டு இப்போ வந்து சிவலிங்கம்னு எடுத்துண்டாலே அந்த சிவலிங்கத்தில் அதாவது நாமளாக பிரதிஷ்டை பண்ணுற சிவலிங்கம் ஸ்வயம்பு மூர்த்தி வேறே நாமளாக பண்ணுற மூர்த்தி வேற அதாவது நாம் பண்ணி வைக்கிறோமே அது பார்த்தா அந்த சிவலிங்கம் எப்படி இருக்குன்னு கேட்டால் கீழே ஒரு ஸ்கொயர் இருக்கும் ஒரே கல்லில் ஒரு கல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் கீழே ஸ்கொயர் இருக்கும் அப்புறம் எட்டு பட்டை இருக்கும் அப்புறம் மேலே ரவுண்டாக இருக்கும் இது மூணும் சேர்ந்தது தான் சிவலிங்கம் அதுமேல் அந்த ஆவிடையாரை சொறியிடுவாள் அந்த ஆவுடையார் வந்து விற்றத்தில் மாத்திரம்தான் இருக்கும் ரவுண்டாக இருக்கிறதுல மாத்திரம் இருக்கும் மற்ற ரெண்டும் கீழே போயிடும் கீழே போயிடும் அதாவது பிரம்மபாகம் வந்து ஆவுடையாருக்கு கீழே இருக்கும் விஷ்ணு பாகத்தில் ஆவடையார் இருக்கும் ருத்ரபாகம்தான் தெரியும் கண்ணுக்கு ஆக என்னால் ஆவாகனம் பண்ணணும்னா பிரம்மபாகத்துக்கும் பூஜை பண்ணி ஆகணும் விஷ்ணு பாகத்துக்கும் பூஜை பண்ணி ஆகணும் ருத்ரபாகத்துக்கும் பூஜை பண்ணியாகணும் இது சைவாகம கிரமங்கள் இதிலெல்லாம் இது பண்ண முடியாது காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது அந்த நாடி சந்தானம்னு பண்ணுறபோது பிரம்மபாகத்துக்கு முதல் சந்தானம் அப்புறம் ருத்ர விஷ்ணு பாகத்துக்கு அப்புறம்தான் ருத்ரபாகத்துக்கு சந்தானம் அந்த மூணுமே நாடி தான் சந்தானம்ங்கிறது பிரம்ம விஷ்ணு ருத்ரம்தான் அது இல்லாதிக்கு கர்மாவே கிடையாது சைவாகமத்தில் அதுக்கப்புறம் சதாசிவன் இந்த பிரம்மவிஷ்ணு ருத்ரனுக்கு மேலே சதாசிவன் சொல்லி வச்சுருக்குது எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன் ஒரு தலைவன்தான் இருக்கான் நிரந்தர தலைவன் நமக்கும் மேலே ஒருவனடா நாலும் தெரிந்த தலைவனடான்னா நாலுன்னா என்னென்னு தெரியல நாலு வேதம்னு போட்டுக்கிறதா என்ன போட்டுக்கிற இல்லை சாமதான பேத தண்டம்னு போடுறதா தர்மார்த்த காம மோக்ஷம்னு போடுறதா எதையோ போட்டுக்கோ நாளும் தெரிந்த தலைவனவன் ஆக கோ கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் இதற்கு முந்தைய கல்பம்ங்கிறார் வர்த்தமான கல்பம் விட்டார் யுகம்னு கடந்த யுகம் நிகழ்கின்ற யுகம் வருகின்ற யுகம்னு சொல்லலை இதுவே இருபத்தெட்டாவது கலியுகம்னா எங்கே போகிறது இப்போ நடக்கிற கலியுகம் இருபத்தெட்டாவது கலியுகம்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் சங்கல்பத்தில் அஷ்டாவின்சதி தமே கலியுகே இப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு உட்காண்ட்ருக்கோம் அப்படி இருக்கிறபோது இந்த கல்பத்தில் இருபத்தெட்டாவது கலியுகம் யார் கணக்கு போட்டாங்களோ தெரியாது பெரிய ஆச்சரியமாக தார் ஆஹ அத்தீத்த ஆகாமி வர்த்தமான கல்பஸ்தானாம் பூத்த கிராமணாம் நாதா என்ன கேட்கப்படுகிறதுனா தைஹி புருஷார்த்தம் யாச்சியமான அவங்கள்தான் கேட்குறாங்க கடவுளே எனக்கு செல்வத்தை கொடு கடவுளே எனக்கு கல்யாணம் பண்ணி வை கடவுளே எனக்கு குழந்தையை கொடு கடவுளே அந்த குழந்தைக்கு எல்கேஜி சீட்டை கொடு எல்லாம் நீங்கள் எல்லாம் ஹோம் ஒர்க்கு நீங்கள் பண்ணிக்கவும் நாலு பேஜுக்கு எழுதலாம் பத்து பேஜு கொண்டாலும் எழுதலாம் எவ்வளோ எழுதணும்னு தோன்றதை எழுதும் கடவுளை அதை கொடு அதாவது ஏற்கனவே பர்மனெண்ட்டாக கேட்டு வச்சிருக்கிறதுன்னு ஒன்று இருக்குது அப்பப்போ கேட்குறதுன்னு ஒன்று இருக்குது இப்போ இருக்கிற ப்ராப்ளத்துக்கு என்னத்தையாக கேட்கணும் அதனால் கேட்டுண்டே இருக்கான் அவரும் என்ன பண்ணுறாருனா நான் பார்த்து கொடுக்குறேங்கிறார் நீ இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கிற புண்ணிய பாபத்தை பார்த்து கொடுக்குறேன் அப்படிங்கிறார் என்னது வள்ளுவர் சொல்கிறாரே வகுத்தான் வகுத்த வகையெல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது அது இன்னொரு குரல் இருக்குது என்ன வகுத்தான் வகுத்த வகையெல்லால் இன்னொரு அழகான குரல் உண்டு ஊழ் ஊழுங்கிற அதிகாரத்தில் வரும் ரொம்ப நுண்ணிய நூல் பல கற்பினும் ஒருவந்தன் உண்மை அறிவே மிகும் இருவேறு உலகத்து இயர்க்கை, திருவேறு தெள்ளியராதல் வேறு என்ன குரல் இதெல்லாம் இந்த குரலெல்லாம் படிக்கிறதே இல்லை இந்த உலகத்தில் வாழ்க்கை ரெண்டு விதமான இதற்கு இருவேறு உலகத்து இயற்கைங்கிறார் உலகத்து இயற்கை இருந்து பகுதியாக இருக்கிறது பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் திருவேறு தெள்ளியர் ஆதல் வேறுங்கிறார் விவரமாக புத்தியோடு இருக்கிறவனுக்கு அவன் பண்ண புண்ணியத்துக்கு அரியோடு இருக்கான் இவன் என்ன புண்ணியம் பண்ணானோ அதில் இவங்ககிட்ட பணம் இருக்கு அதில் பணம் இருக்கிறவங்கிட்ட அறிவில்லை அறிவு இருக்கிறவங்ககிட்ட பணம் இல்லை புத்தியுள்ள மனிதரெல்லாம் பணம் இருக்கும் மனிதனிடம் குணம் இருப்பதில்லை குணம் இருக்கும் மனிதனிடம் பணம் இருப்பதில்லை மனம் இருப்பவனெல்லாம் மனம் முடிப்பதில்லைன்னா மனம் முடித்தவனுக்கெல்லாம் நானாக சேத்தனுக்கு இதில் பாட்டில் இல்லை எல்லாம் தைஹி யாட்சியத்து கேட்குறான் எப்போ பார்த்தாலும் கடவுளே கடவுளே அர்த்தம் அர்த்த அர்த்தார்த்தி எனக்கு பின்னாடி வரப்போகிறத தர்மார்த்தி பிராப்னு தர்மம் அர்த்தார்த்தி சார்த்தமாப்னு யாத் காமி பிரஜார்த்தி சாப்னு யாத் பிரஜாக யாருக்கு என்ன வேணுமோ கேட்குறேன் தர்மத்தை எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் புண்ணியத்தை கொடுத்தா எல்லாம் வந்து விடுங்குறான் எனக்கு புண்ணிய தள்ளி அள்ளி கொடு நான் பண்ணுறது நான் கா காயத்ரி கொஞ்சம் தான் பண்ணுவேன் பதினாறு பண்ணுவேன் ஆனால் வந்து லட்சம் பண்ணால் என்ன பலன் கிடைக்குமோ கொடுத்துடணும் எப்படி நான் நூறுரூவா கொடுப்பேன் எனக்கு வந்து நீ வந்து பிஸ்னஸ் கிளாஸில் சீட்டு கொடுக்கணும் ஃப்ளைட்டில் நடக்குமா அர்த்த தர்மார்த்தி பிராப்னுயாத் தர்மம் அர்த்தார்த்திச்ச அர்த்தமாப்னுயாத் இவன் இப்போ வெங்கடாஜபிட்ட போய் இந்த வருஷம் நூறு கோடி லாபம் அதில் உனக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுத்துட்டேன் நூறு கோடி லாபம் ஒரு லட்சரூபா கொடுத்துட்டேன் அடுத்த வருஷம் எனக்கு இரநூறு கோடியாக கொடு உனக்கு ரெண்டு லட்ச ரூபா கொடுக்குறேன் வெங்கடாஜில் இப்படி சம்பாதிச்சா அவர் பெரிய ஆளாகிட்டார் அர்த்தார்த்திச்சா அர்த்தமாக அதனால தான் நாத்தகா புருஷார்த்தம் யாச்சியமான பகவான்கிட்ட போய் இப்படி நான் கொஞ்சம் அதிகமாக பகவான்கிட்ட போய் என்னத்தை கேட்க முடியும் என்னுடைய இன்பமேங்கிறார் மாணிக்கவாச ஆனந்த ஆனந்தமூர்த்தி எனக்கு ஆன அருள்நிதி தர ஆனந்தமலையே போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் என்ன ஆனந்தமாக இருந்தால் பாடியிருப்பார் அவர் புருஷா யாச்சியமான ஆஹ நாத்பைஸ்வரீஷு தாத்து பாடாத்து யாஞ்சா கிரஹீத் வியா உபத்திஷு அர்த்து வியுதி உபத்தபதி இத்தினா இப்போ ஒரு அர்த்தம் பார்த்துருக்கோம் நாம நாலு சொல்கிறார் சங்கராச்சாரியார் நாதசப்தத்துக்கு யாச்சியத்தை அப்புறம் உபதபதி ஆஷாஸ்தே ஈஷ்டே ஷாஸ்தி அன்று சொல்லியிருக்கார் இதில் நம்ம ஒரு அர்த்தந்தான் பார்த்துருக்கோம் அதுக்கு காரணம் கண்டுபிடிக்கிறார் தாரக பிரம்மாநந்தா அதுக்கு கிராம சங்கராச்சாரியாருடைய கிராமர் எவ்வளோ ஞானம் இருக்குங்கிறது தெரியுது வியாக்க ஞானம் நாத்ரு நாத்ருஞ்சோபாபை ஐஸ்வர்ய ஆசீஷு இது தாது பாடாத்து யாஞ்சார்த்தம் கிரகித்வா யான்ச்சார்த்தத்தை கிரகிச்சுண்டு வியாக்கியாய உபதாபாதிஷு அர்த்தேஷு வுப்பாதயதி உபதபதி இத்தியாதினா அதுக்கு நம்ம அடுத்த வகுப்பில் படிப்போம் இந்தளவில் நான் நிறைவு செய்கிறேன் அன்பர்களே இனிமே அடுத்தது ஜனவரி நாலாம் தேதி ஜனவரி நாலாந்தேதி விஷ்ணு சாசனம் அவன் கிளாஸ் இருக்குது சனிக்கிழமை அது காலம்புற நாங்கள் என்ன பண்ணுறோம் இனிமே இந்த ஜூமை யூஸ் பண்ண போகிறதில்லை இந்த யூஸ் பண்ணாமல் நேராக யூடியூப் சேனல்லையே கொண்டு வர போகிறோம் இல்லை டைரெக்டாக யூடியூப் சேனலில் பார்த்துக்கலாம் அந்த நீங்கள் எல்லாரும் யூடியூப்பை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்கோ எல்லோரும் யூடியூப்பில் போய் சுவாமி ஓங்காரந்தாக இருக்கும் இல்லாட்டி வேத சுவாமி ஓங்காரநந்தாங்கிற சேனல் இருக்குது அதில் போய் நீங்கள் எல்லோரும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கோ அப்புறம் என்ன ஆகும்னா நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு இந்த டீம் வந்து என்ன பண்ணோம்னா உங்களுக்கு எல்லோருக்கும் மெயில் கொடுக்கும் வாட்ஸ்அப்பும் அனுப்புவோம் உங்களுக்கு தெரிஞ்சு போய்டும் என்னக்கி வர்றது வகுப்புகள்லாம் வர்றதுங்கிறது தெரிஞ்சு போய்டும் இந்த தகவலை சொல்லியிருக்கேன் நீங்களும் யாருக்கெல்லாம் ஏன்னா இன்றைக்கி உடனே கேட்காத வாழ்க்கும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஆல்ரெடி இது யூடியூப்பில் வந்துன்ட்ருக்கு இப்போ நான் பேசுகிறதும் யூடியூபுக்கு போகும் அதனால எல்லோரும் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க இனிமேல் இந்த ஜூம் கேமரா வச்சு தனியாக ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறத இதோட இந்த வகுப்போடு நிறுத்திக்க போகிறோம் வேறு கேமரா இருக்குது அது மூலமாக வந்துருக்கும் இது தனி ஜூம் இதை விட்டுவிட்டோம் அதானே ஜூம்கிறது வேறு இது தானே சாஃப்ட்வேர் அதை விட்டுட்டோம் நாங்கள் எல்லாருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரிஓம் விஷ்ணு ஜிஷ்ணு மகாவிஷ்ணு பிரபவிஷ்ணு மகேஸ்வரம் அநேக ரூபைத்யாந்தம் नमामि புருஷோத்தமம் நமோஸ்வநன்தய सहस्रमूर्तये சகசாட்சிபாஹவே சகசிரியா சகசிரோட்டிணே நமவிந்தமீரம் சத்நராஜி